அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை அன்பர்களே இந்த குரட்பாவை வைத்து சில காலமாக நாம் தொடர்ந்து குடும்ப வாழ்க்கை பற்றி சிந்தித்து எத்தனை காலமாயிற்று என்று தெரியாது இந்த பாரத ஒரு குடும்ப அமைப்பு என்பது இருக்கிறது பொருளாதார முன்னேற்றம் புலலின் இன்ப பொருள்களினுடைய இந்த குடும்ப வாழ்க்கையை அறிவும் அதை பின்பற்ற வேண்டும் என்கின்ற எண்ணமும் மிகவும் சிதைந்து கொண்டிருக்கிறது என்பது நம்முடைய அனுபவ உண்மை காலப்போக்கிலே இதே போன்று பணம் சம்பாதிப்பதற்கும் உலக சுகத்தை அனுபவிப்பதற்குமே முக்கியத்துவம் கொடுப்பமே ஆனால் கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கைகளெல்லாம் அமைப்புகளெல்லாம் சிதறிவிடும் ஆனால் குடும்ப அமைப்பு மிகவும் வேண்டிய ஒன்று அதை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த காலத்து வாழ்க்கை சூழல்கள் வேறு இப்பொழுது வாழ்க்கை சூழல்கள் வேறு என்று நாம் கருதினாலும் மன அமைதியை கொடுப்பது இறைவனிடத்தில் வைக்கக்கூடிய பக்தி அல்லது அன்பு அறச்செயல்கள் முடிந்தவரை இந்த சடங்குகளை விடாமல் குடும்ப கடமைகளை விடாமல் நல்ல உயர்ந்த பாவனைகளை அம்மாவை அப்பாவை தெய்வமாக நினைக்கின்ற பாவனை தாத்தா பாட்டி இல்லை அந்த உறவினர்கள் பெயர்களை எல்லாம் சொல்லி அவர்களோடு ஒட்டி உறவாடுதல் இந்த ஒரு மனித நேயத்தை வளர்க்கின்ற ஒரு சிறிய அமைப்பு இதுதான் பறந்து விரியணும் திருவள்ளுவர் சொல்ல போகிறார் இல்வாழ்க்கையை சொல்லி வாழ்க்கை துணை நலம் இருக்க வேண்டிய பண்புகளை சொல்லி பிறகு மக்கட்பேயரின் அவசியத்தை சொல்லி எல்லோருக்குள்ளும் அன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி விருந்தோம்ப வேண்டும் இனிய சொற்களை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் வரிசைப்படுத்தி கொண்டு போகப் போகிறார் இது குடும்ப வாழ்க்கைக்கு செல்கின்ற ஒவ்வொருவருக்கும் அறியப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று முன்னாலேயே இதை அறிவுறுத்த வேண்டும் ஆக குடும்ப வாழ்க்கைக்கு போவதற்கு முன்பு இந்த குரல் பாக்களை எல்லாம் படித்து பொருளை நன்கு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் குழந்தையிலிருந்தே இதை பழக்கிவிட்டால் மிகவும் நல்லது நம் புத்தியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எல்லாம் நம்முடைய சாஸ்திரங்களில் ஏற்றி குழப்பிக்கொள்ளக்கூடாது தர்மத்தை கடைப்பிடிக்கணும்னு ஆசையோடு இருக்கணும் தீவிர ஆசையோடு பண்ணணுங்கிறார் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அறத்துப்பாலில் சொன்னார் இல்லையா அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை நாளைக்கு பார்க்கலான்னு ஒத்தி போடாதப்பா இந்த உடம்பு அழியிற போது கூட வர்றது நாம் பண்ண புண்ணியந்தான் வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல்னர் ஒரு நாள் கூட வீணாகாமல் புண்ணியத்தை பண்ணணும் அந்த புண்ணியத்தை பண்ணுறதுக்கு வீடு ஒரு குடும்பம் ஒரு அருமையான அமைப்பு யமதர்மராஜா தலையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அறத்தை கடைப்பிடிக்கணும்னு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாச்சற்று விக்குள் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் நாக்கு இழுத்துக்கிட்டு விக்கல் வரத்துக்கு முன்னால் நல்ல காரியத்தை செய்யணும் அப்படின்னு திருவள்ளுவர் முந்நூற்றி முப்பத்தஞ்சாவது குரட்பாளர் சொல்கிறார் நிலையாமை அதிகாரத்தில் அந்த நேரத்தில் நம்ம வந்து உடம்புலருந்து உயிர் போகிற போது அந்த நேரம் நம்ம புண்ணியம் பண்ணாமல் போயிட்டோம்னேன்னு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை அதை செய்தாக வேண்டும் இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு சம்ஸ்கிருதத்தில் கிருஹஸ்தன்னு பேர் கிருஹம்னு சொன்னால் வீடு இல்லம்னாலும் வீடு கிருஹஸ்தன் என்றால் இல்லத்தில் இருப்பவன் மனைவிக்கு கிருகலக்ஷ்மி இல்லாள் இல்லாள்னா இல்லத்தை ஆள்பவள்னு அர்த்தம் இல்லத்தை குடும்பத்தை ஆளுகின்றவள் கிருஹிணி கிருஹலக்ஷ்மி அப்படின்னு பேர் எல்லாரும் வீட்டுக்கு ஒரு விளக்க ஏற்றத்துக்கு பெண் வரணும் அப்படின்னு சொல்கிறார்கள் இல்லையா குடும்ப விளக்க ஏற்றத்துக்கு ஒரு பெண்ணு வரணுங்கிறாங்க அதனுடைய அர்த்தம் என்ன குடும்பத்தை நன்றாக பாதுகாக்கக்கூடிய அறிவோடும் ஒழுக்கத்தோடும் பண்போடும் இருக்கக்கூடிய ஒரு பெண் வேணும் அவள் இருந்தாதான் மகிழ்ச்சிங்கிற அர்த்தத்தில் தான் அது சொல்லணும் ஒரு வீட்டுக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு வீட்டுக்கு அமைதி ஆனந்தத்தை அறிவை கொடுக்குற ஒரு நல்ல பெண் வேணும் அப்படின்னு இந்த நல்ல பெண்மணி அவளே நல்ல பெண்மணின்னு ஒரு பாட்டு கூட நம்ம கேட்டிருக்கோம் விளக்குங்கிறது குடும்பத்தில் விளக்கேற்றுறதுங்கிறது வெறும் விளக்கு மாத்திரம் இல்லை அறிவை குறிக்கிறது பண்பை குறிக்கிறது தாய்தான் குழந்தைக்கு முதல்ல அறிவை புகட்டுகிறாள் தாய் தன்னை வெளிக்காட்டி மாட்டாள் தாய் வந்து தன்னை வெளிக்காமிச்சிக்காம குழந்தைகளுக்கு அறிவெல்லாம் கொடுப்பேன் ஆக குடும்ப வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் நாம் மற்றபடி ரொம்ப முக்கியமான விஷயங்களை பிறகு பார்க்கலாம் இப்போ இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை அப்படிங்கிற குரட்பாவை நம்ம புரிஞ்சுணுட்டோம் இனி அடுத்த குரட்பாவை இனிமேல் தொடர்ந்து நாம் படிக்கலாம் இன்னும் பல விஷயங்கள் நாம் இதை ஒட்டி இருக்கின்றன அதை நாம் சிந்திப்போம் ஆக இல்வாழ்க்கை வாழ்கின்றவன் மற்ற தர்மங்களை கடைப்பிடிக்கின்ற மூன்று பேருக்கும் எப்பொழுதும் துணையாக இருக்க வேண்டும் எப்பொழுதும்னா என்ன அவன் துறவு வாழ்க்கைக்கு தன்னை பக்குவப்படுத்தி கொள்ளும் வரை அவனுடைய குழந்தைகள் வீட்டில் பொறுப்பெடுத்து கொள்ளும் வரை துணையாக இருக்க வேண்டும் என்பது கருத்து இல்வாழ்வான் எல்லோருக்கும் மகா சுவாமிகளின் வாழ்க வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற